ஒருவர் எடியின் காரணமாக அடையும் வேதனையை போன்றே இறை வழியில் அடைந்தவர் மரண வேதனையை அடைவார் என்று நபி சொல்லாகும் அணிகளில் செல்லும் அவர்கள் கூறினார்கள் இது ஹசன் சஹி என திருமதியுமாம் கூறுகிறார்கள்